பரிசுத்தாமத்திற்கு மயமே உண்டாவதாக நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அளவற்று கருவினாலே சென்ற வாரம் முழுமையிலும் வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் உபத்துகளுக்கும் விலைக்கு மேற்கு நீட்டு காக்கப்பட்டு இந்த வாரத்தின் முதல் நாளாகி இந்த மருமகட்சி நாளின் காலை வேளையிலே புதிய சிலும் சபையாக கூடி தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியான ஒரு பாய்ச்சி நம்மளாருக்கும் மறுபடியும் கிடைக்கப்பட்டமைக்காக உங்களுடைய ஜீவன கிரம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றோம் இந்த நாளிலும் கத்தோடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு புரோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்போற சில வேல பாகங்களை ஜபத்தோடு நாம் வாசித்து தியானிக்கிறோம் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை ஒரு உருவாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்தும் இருப்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று இறைவனாகி ஆண்டவர் யோசுவாவினிடத்தில் சொல்லுகின்றார் தேவல் ஒரு மனுஷனிடத்தில் விதமாக சொல்ல வேண்டுமானால் நடந்து கொண்டிருப்பாள் நமக்கு சொல்லிக்கொள்கின்றோம் ஆண்டவரையே என்னை விட்டு விலகுவதும் கைவிடவில்லை என்று சொல்லி இருக்கிறேன் தானே அகினால் என்னை விட்டு விலக கூடாது என்று சொல்லி எல்லாரும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் சில வழியில் நம்மை விட்டு விலகிவிட்டதை நாம் அறிகின்றோம் அகினால் ஏன் எப்படி ஆகிறது என்பதை தேவைப்படுகிறது வருடத்தின் இறுதி நாட்களை உணர்ந்து இந்த யோசுவாமி கருத்து சொன்னது போல நான் உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஒருவரும் இருப்பதில்லை நான் உன்னோடு நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவனாக இந்த யோசுவியுடைய சரித்திரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனாக அவர் இருந்தார் என்று பரிசுத்தவே ஆகமத்தினை சொல்லப்பட இருக்கின்றது கோடிக்கணக்கான மக்கள் கடவுளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தாலும் தேவன் சிலரை தமக்கன்று தெரிந்து கொள்ளுகின்றார் அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாக்கு திட்டங்களை தருகிறார் என்று பரிசுத்தாக எல்லாருக்கும் அப்படி அல்ல என்பது புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் யாரும் எப்படியும் போகலாம் எப்படியும் ஆளலாம் இயேசு கைவிட மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மக்கள் பெருகிவிட்டார்கள் அப்படி எல்லாரும்படியும் தேவன் எரிந்து கொண்ட மக்களோடு கூட எப்படி என்று பரிசுத்த ஆவியான புத்தகம் இருபத்தி ஏழாவது பதினைந்து முதல் சிறவாசன் விளைவா செய்கலாம் இன்னாகமத்தின் புசலம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினைந்து முதல் கொஞ்சம் அவருக்கு கொடு இன்று மோசையோடு கூட ஆண்டு வருத்த வேதாக மத்தியில வாசிக்கின்றோம் இங்கே அப்பொழுது மோசையை கருத்து நோக்கி கருத்தருடைய சபை மேற்பென் இல்லாத மந்தையை போலிராத படிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போதும் வரப்படும் படிக்கும் மாமசமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவையாக இருக்கிற கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரமாய் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாக யோசுவாய் இந்த நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் கையை வைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னதாக வேணும் சொல்லப்பட்டது மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஆறு லட்சம் வித்த புருஷன் இருந்தார்கள் அதில் ஒருவர் தான் யோசுவா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பெற்றவர்கள்தான் இருந்தார்கள் இந்த யோசுவாவை மாத்திரம் தெரிந்து கொண்டு அவன் கைகளை வைத்து அவனை ஆசாரியனாக இளையாசருக்கும் சபை இனத்திற்கு முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவருக்கு கட்டளை கொடுத்து இசைவேற்பு துறையாக சமையல் அவருக்கு கீழ்ப்படியும் உன் கணக்கில் கொஞ்சம் எடுத்து அவனுக்கு கொடு என்று சொல்லி ஆகிய ஆண்டவர் சொல்லுகின்ற கவிதமான மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவனுடைய பணிகளாக நாம அறிந்து கொண்டு நம்மோடு கூட தேவன் இருப்பதற்கு கவிதனுடைய மக்களாக வாழ வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசங்களை வாசிக்கலாம் கரு கட்டையிட்டே ாவை அழைத்துக் கொண்டு போய் அவனை ஆசாரியனாக இளையாசருக்கும் சபை முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கருத்தர் தரக்க அவனுக்கு கட்டளை கொடுத்தான் என்று எழுதியிருக்கின்றபடி கட்டளைகளை சுற்றுக் கொண்டுகின்ற ஒரு மனுஷன் மனிதன் மூலமாக கட்டளை பெற்றுக் கொண்ட ஒரு மனுஷனை மக்களுக்கு கட்டளை வேண்டியதில்லை பெருமானம் தேவை இல்லை ஏசு மாத்திரம் போதும் ஏசுடைய ஆசீர்வாதம் போதும் இயேசுனை கைவிடாதபடி காக்க வேண்டும் எனக்கு டாக்டிரிகள் உபதேசங்கள் எல்லாம் அவசியமில்லை கட்டுப்பாடுகள் அவசியம் எனக்கு யாரும் பெரியவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனிதர்களை நானே தான் போக வேண்டியதில்லை என்று சொல்லி இன்றைக்கு மகா பெரிய மேலும் சொல்லித் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வாக்கு கொடுக்கப்படவில்லை போல உன்னோடு கூட இருப்பேன் மத்திய சுயசக இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அப்போ சகளை கத்தல் அனுப்புகின்ற பொழுது கடைசியான தேவன் சொன்ன வாசகத்தை நாம் இங்கே வாசிக்கலாம் நான் உங்களை கட்டிட்டு யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும் படிக்க அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தில் முடிவு தெரிந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன் என்று இரவனாக சொல்லுகின்றார் தேவனுடைய கட்டளை பெற்ற மக்களிடத்தில் நான் உங்களை கட்டையிட்ட யாவற்றி அவர் கைக்குள்ளும் படிக்க உபதேசம் பண்ணுங்கள் உலகத்தில் முடிவு பெரிந்த சகல கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவடு பார்த்து கட்டளை பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த வாக்குத்தம் கொடுக்கப்படுகின்றது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றோம் இது கட்டளை பெறாத சிலர் தேவையுடைய ஜனங்களை கலக்குகின்ற காலமாக இருக்கின்றபடியினால் நம்மளுக்கு மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றனர் அப்போது படிகளிலே இதமாக தேவையான திருச்சபையை கொடுத்து அதாவது அங்கே இந்தியாவிலே பவுலும் பரதபாசு ஊழிஞ்சது புறஜாதிகள் மத்தியிலே தேவன் உடைப்படிகள் பெருகி சபை வருகி வந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டாலும் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று நிறுத்த சேதம் பண்ண வேண்டும் என்று அந்த ஜனங்களை குழப்பினார்கள் கலைக்கினால் எழுதியிருக்கின்றது அதனாலே பவனும் பரதபாசு எரிசலமும் வந்து அப்போ சொல்ல பேசி முதலாவது ஊழியர் மாநாடு முதற் சந்தம் வேதாகம சந்தம் இலமாக திருமறையின் திருத்தொண்டர்கள் கூடிய இடம் அதுவாக இருக்கிறது என்று ஆராய்ச்சியாக சொல்கிறார்கள் சர்ச்சை வந்தவுடனே அவர்கள் எல்லாரும் கூடி ஆலோசித்து அப்படி புறஞ்சாதிகளுக்கு அப்படிப்பட்ட கட்டளை நாம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி மறுபடியும் போன படபாசோடு ரயில்வே அனுப்பி நிறுவனங்களை கொடுத்து மிதமாக அனுப்பும் பொழுது நிறுவத்தில் இந்த வாசிக்கலாம் அப்போ சொல்ல அதிகாரம் இருபத்தி நாலாவது எங்களால் கட்ட நபராத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று நியாயபிரமானத்தை கைகொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலைக்கி ஒரு புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடினால் என்று சொல்லி அப்போ சலவர்கள் பவுனுக்கும் பர்ணபாசுக்கும் எழுதி கொடுத்து அனுப்புகின்றார்கள் அதனால் பிரியமான தேவ ஜனமே தேவனால் கட்டளை பெற்ற மக்களுக்குத்தான் தேவனுடைய திட்டங்கள் தெரிகின்றது தேவனுடைய வழிமுறைகள் செய்கின்றது அவர்கள் மாத்திரமே மக்களை பரிசுத்தப்படுத்தி பர்மத்துக்கு அழைத்து செல்ல முடியுமே தவிர கடியெடுத்தவர்கள் சண்டலுக்காரன் சொல்லி இருக்கின்றது போல பிரசியங்களாக ஆகிவிட்டார்கள் என்பது நான் உங்களுக்கு கட்டளை கைகூலும் போதிய சம்பந்து அப்பொழுது உலகத்தின் முடிவு இருந்த சகல நாட்கள் உங்களோடு கொடுப்பேன் என்று அப்போ சளத்தில் சொன்னது போல யோசைக்கு தேவையின் கட்டளை காரியங்களை யோசுவாவுக்கு சொல்லி அதிகாரப்படுத்த இப்போ முக்கியமான நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயபிரமான புஸ்தகம் வாய்விட்டு பிரியாதிருப்பதாக ும் நடந்து கொள்ான் உதவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கையொடுதும் இல்லை என்று சொன்னவர் சொல்லுகின்றார் என் தாசனாகி மோசை உனக்கு கற்பித்த நியாயப்பிரமானத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும் மாத்திரம் மிகவும் பலம் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானா நடந்து கொள்ளும் இடது விலகாதிருப்பாயாக இது நியாயபுரமான புத்தகம் உன் வாய் விட்டு பிரியாதி இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகிரமதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாக்குவாய் அப்பொழுது புத்திமானா நடந்து கொள்வாய் என்று சொல்லி இறைவனாகி ஆண்டவர் தேவன் நம்மை விட்டு விலகாந்திருப்பதற்கு தேவனுடைய கட்டளைகளை கைகொள்வதும் தேவனுடைய வேத புறமாணங்களை வாசிப்பதும் தியானிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை ஏற மக்கள் நன்கு உணர்ந்து அப்படிப்பட்டவர்களை விட்டு ஆண்டவர் விலக மாட்டார் என்று பரிசுத்தாதி அறிவரி சொல்லுகிறேன் என்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு வருவதும் பின்னர் ஆண்டவருக்கு பிரியும் இல்லாத மக்களோடு கூட வாழ்க்கை அமைத்துக் கொள்வதும் பின்னர் ஆராயத்துக்கு வந்து நானும் பரபுத்துக்கு என்று சொல்லிக் கொள்வதுமான நம்ம ஏமாற்றிக் கொள்கிற அனுமதி காணப்படாதபடி இதில் வீக மக்களோடு சரியான ஐக்கிய வைத்து போதனைகளை சரியாக பெற்றுக் கொண்டு பேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் கவனமாக இருந்து பேவனுடைய வாக்குத்தனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியா நபர் சொல்லுகின்றார் ஆதியா யாத்திராவின் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது ஒருவந்தன் பேசுவது போல கருத்தன் மோசையோடு முகமுகமாக பேசினார் யோசுவா என்று சொல்லக்கூடிய மோசையினுடைய பணிடைக்காரனாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூட அடுத்து விட்டு பிரியாதபடி விலகாதபடி இருந்தான் என்று வாரத்தில் ஒரு நாள் வருவது பலர் கஷ்டமாகத்தான் இருக்கிறது அன்றைக்கும் வேலைகள் நிறைய நிறைய இருக்கிறது யாரையாவது பாடுக்க போகுதாலே தான் போக முடியும் இன்றைக்கும் ஆலயத்தில் என்ன எப்படி சமுதாயத்தோடு எப்படி வாழ்வது என்று பலர் எண்ணுகின்றார்கள் தேவன் ஒரு மரிசில விட்டு விலகாது இருக்க வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டுமானு தெரியுமா தேவனுடைய ஆலயத்தை விட்டு விலகாதவனாக சமைய ஆணையத்தில் போய் தங்கியிருந்து தேவனை தியானம் பண்ணக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று பணிவிடைக்காரனாகி இந்த யோசுவா ஆசிரியப்பு கூடாடுத்து விட்டு விலகாதவனாக இருந்தால் தேவன் அவனை பார்த்து மோசியிடத்தில் சொல்கிறார் இந்த யோசுவாவை உன்னுடைய ஸ்தானத்திலே அதிகாரப்படுத்தி நான் அவனை விட்டு விலக மாட்டேன் அவனை கைவிட மாட்டேன் போலோடு எல்லாருக்கும் உயர் அடைய வேண்டும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் பெரிய இடத்தில் இருக்க வேண்டும் என்ற விருப்பங்கள் எல்லாம் பலருக்கு இருக்கின்றது அவர்கள் இருப்பதுல அறிவியல் தேவ ஜலம் அப்படி இருக்க தேவனுடைய சமூகத்தில் யார் அதிகமாக நாடுகின்றார்களோ ஆண்களானாலும் பெண்களானாலும் அவர்களை விட்டு தேவன் பிரியலேயே மாட்டார் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகின்றது பணி செய்து கொண்டிருந்த பொழுது வாரத்தில் ஒரு நாள் நீர் கடைப்பதற்கு கஷ்டமான காரியம் இடையிலே விடுமுறை வந்தால் ஞாயிற்றுக்கிழமை வேலை வைத்துவார்கள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஆயுதத்துக்கு போக வேண்டும் என்ற வான்சியும் பாடம் இருந்தபோது சொந்த ஆலையும் கிடையாது தான் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் உள்ளே போக முடியும் நீதி நாட்களும் சமய கிடக்க முதல்லாம் போய் ஆலோசனை பெற்று ஆலோசனை பெற்று நான் கருத்துடைய கருமைகளை பெற்றுக் கொள்ள முடிந்தது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் எப்படி வளர்கிறார் என்று சொன்னால் ஆறு லட்சம் இருந்தார்கள் ஏன் இந்த யோசுவாவுக்கு மாத்திரம் இந்த கருமை கிடைத்தது என்று சொன்னால் யோசுவாசை ஒரு பணிவடைக்காரனாக இருந்தால் அது மாத்திரம் அல்ல ஆசரிப்பு கூட அடுத்துவிட்டு விலகாதவனாக இருந்தான் அந்த மோசையுடைய கட்டளைகள் எல்லாம் கைகூள்வதற்கு கருத்தான ஒரு மனுஷனாக இருந்தான் என்று சொல்லி வைத்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறாண்டுக்கு போய்விடலாம் ஆனால் மாலையில் எங்களால் ஜப கொண்ட வைக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு சொல்லிருந்தோம் ஏறாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் விசுவாசம் தான் உண்டு அப்படி எல்லாரும் வாரந்தோறும் வீட்டில் ஜபிக்கொண்ட வைப்பதற்கு கஷ்டப்படுவார்கள் அப்படி நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வீட்டில் ஜெப வைக்கலாம் என்று முகக்கொண்ட வைக்க வேண்டும் என்று விரும்புகிற முன்ன கூட்டி தம்பு இதெல்லாம் எடுத்துட்டு போகணும் தூரத்தில் இருந்து ட்ரெயின்ல கொண்டு வர பம்பாயில அதுக்காக நானே தூக்கிட்டு போறது முதலே தம்பர்லாம் கொண்டு போய்ட்டு என்னுடைய கம்பெனியில் ஒரு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பித்து என்னுடைய சூப்பர்வைசர் மேனேஜர் இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை ரொம்ப மரியாதையாக வைத்திருந்தார்கள் நான் நல்ல முறையில் வேலை செய்து கொண்டிருந்ததால் அப்படி இருக்கும் அவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனுக்கு மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கொடுக்கிறீர்கள் அப்படி இருக்கிற கருசோல் யாரும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துவிட்டு முதலாளியிடத்தில் கேட்டால் பதவிச் செல்வது நிர்வாகம் இப்படி அனுமதித்திருப்பது கொடுத்திருக்கிறார் அவர் என்னோடு ஒன்றுதான் வருவார் எங்களுடைய வீட்டு பக்கத்தில் வீடும் கூட புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர் ஆனால் அவருக்கு ஒரு பொறாமையை தானியலை எப்படி குற்றம் சாட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள் அதுபோல இவருக்கு ஒரு நேபருக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் மே முதலாளிடத்தில் அனுமதி கேட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன விடுமுறை வாங்கிக்கொள் எங்களுக்கு அதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் உங்களுடைய சூப்பர்வைசர் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார் நான் சொன்னேன் மேனேஜர் இடத்துல விடுமுறை வேலை செய்யாமல் இருப்பதற்கு அனுமதி வாங்க முடியாது என்பது எனக்கு தெரியும் அதனால ஒன்று செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு விடுமுறை நீங்கள் அனுமதி கொடுங்க அடுத்த ஆண்டு நான் அதை மாற்றிக் கொள் சொல்லி சொன்னேன் அவரும் கேலண்டர் எடுத்து பார்த்தார்கள் சண்டை மாத்திரம் வேலை நாள் வந்தது அவர் சூப்பரேஸ் இடத்துல கேட்டால் என்னப்பா அந்த அனுமதி கொடுக்கிறா என்று சொல்லி அப்படி என்ன அடுத்த வருஷம் கேட்டான் நான் இடத்துல ஒரு வார்த்தை சொன்னேன் நான் இந்த உலகத்தில் இருந்த கம்பெனியில் வேலை செய்வதற்காக உண்டாக்கப்பட்டவன் அல்ல ஒவ்வொரு தேவப்பிள்ளை உணர்வுகள் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டவன் அல்லது எதுக்கு தெரியுமா அவர்களோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக ஆராய்ச்சி இங்கே சரியாக செய்யாது போனால் நிச்சயமாக அங்கே வாழ்க்கையிலாம் பிரித்துக் கொள்வது கஷ்டமான ஒரு காரியம் ஒழுது ஊழிய காரியங்கள் பணிமுனை காரியங்களை கொடுக்கலாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் பள்ளி பிள்ளைகளுக்கு அனுவல் எக்ஸாம் பாஸ் பண்ற வரும் அது வரைக்கும் இப்படி எல்லாம் கவித்து சுகாதார ஒழுங்கு முறைகள் சுகாதாரங்கள் அட்டன்சன்கள் எல்லாம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் கடைசிதாரி போட்டு வரும் ஒழுங்குகளை பள்ளியில் சரியாக கலந்து கொள்ளவில்லை பாடங்கள் சரியாக படிக்கவில்லை கொடுத்த கட்டளைகளை கை கொள்ளவில்லை ஆகினால் இவரை பொறப்புப்படுவது கஷ்டம் என்று சொல்லி எழுதி வைத்துவார் ஆகினால் அறிவியானது உணர்ந்தவர்களா எப்படி வாழலாம் எப்படி போகலாம் பர்முகத்தில் திறந்து தருவார் என்று எண்ணிக்கொண்டிருந்தோமானால் இந்த வேத புத்தகத்தை நாம் கூற வைத்துவிட வேண்டியதுதான் புதிய மாநிலத்தில் சொன்ன நிர்வாகத்திலே நான் இந்த நெல்ல வேலை உண்டாக்கப்பட்டவன் அல்ல என் ஆண்டு ரெண்டு நாள் பார்த்து அனுமதி கொடுங்க அடுத்த ஆண்டு நான் எப்படி செய்யப்படும் என்பதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டேன் ஆச்சரியமா பார்த்தார்கள் பின்னால் என்னை கூப்பிட்டு என்ன இவ்வளவு தைரியமா பேசுகிறேன் என்ன விஷயம் என்று கேட்டால் அது பின்னாலே நான் சொல்லுகிறேன் அடுத்த ஆண்டு நான் ஊழிப்பு வந்துவிட்டேன் அடுத்த ஆண்டு முதலே மூடிவிட்டது என்பதை சொல்லிக் கொள்ள தேவதனம் எனக்கு யார் தெரியுமா இந்த உலகத்தை உண்டுபடி ஆண்ட பிள்ளைகள் ஓசியோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி சொல்ல வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா தேவனுடைய கற்றலைகளை கை கொள்ளக்கூடிய மக்களாக தேவனுடைய ஆலய பிரகாரத்தை அதிகமாக மாண்பிக்கக்கூடிய மக்களாக அது தேவனுடைய வீடு ஆசீர் இருக்கக்கூடிய வீடை வாழ்க்கைப்பட்டு போன பிறகு தாய் வீட்டுக்கு போகணும் சொல்லி பெண்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கு பிறந்தால் எப்படி மறந்துட முடியும் என்று சொல்லுவது போல இந்த தேவனுடைய வீடு என்று சொன்னால் என்ன தெரியுமா மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட விரும்புகின்றார் அரசனாகி தாவி என்னுடைய விருப்பசனத்தில் வாசிக்கிறார் சங்கீதம் பத்தாவது வசனம் ஆயிரம் நாளை பார்க்கலும் உடைய பிரகாரங்களுக்கு வாசமா இருப்பதையும் பார்க்கணும் காத்திருப்பதே தெரிந்து கொள்ளுவேன் அதனால சிலர் வாசப்படி மாத்திரம் உட்கார்ந்துட்டு போயிடுறாங்க பந்து உட்கார்ந்துட்டு பாட்டை மாத்திரம் பாடிட்டு போடுறது அதிகம் இருக்கிறேன் அப்படியே தேவனுடைய வாசமாக வாங்கிக்கின்றேன் வாசம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு சமாதானம் அடைந்து கொள்வதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு பரமோகராட்சிக்குரிய வழிமுறைகளை அறிந்து கொள்வதற்குரிய ஒரே ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் அந்த தேவனுடைய வாசஸ்தலம் நாளை பார்க்கிறோம் தேவனுடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதெண்டும் ஆசாமிய கூடாரங்கி வாசமாக இருப்பதை பார்க்கிறோம் ஆலயத்தின் வாசல் பணியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வோம் நாம் இவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எரமகனாக புரிந்து கொள்ள எப்போ ஆராதனை முடியும் உண்டு எல்லாருக்கும் வேலை உண்டுதான் ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ஆராதனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை ஆகிய ஆண்டு பார்த்துக் கொண்டே நாளை தின நம்முடையில பெற்றுக் கொள்வதற்கு நாம் பிரயாசப்படாத இன்னொரு சம்பவில தரப்பட மாட்டாது அறிவித்துக் கொண்டேன் பணிமுனைக்காரனாக கூடாரத்திலேயே அமர்ந்திருந்தான் அவருக்கும் குடும்பங்கள் இருந்தது அவருக்கும் பனைவலைகள் இருந்தது ஏன் அவன் ஆசிரிப்பு கூடாரத்தை வாங்கித்தான் தெரியுமா இறைவனுக்காக தொண்டு செய்ய வேண்டும் இறைவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் வேண்டும் அதுவே நம்முடைய குடும்பத்திற்கு போதுமானது என்கிற உணர்வுகளும் விருப்பம் வைரக்கியும் இருந்தபடியினால் வாசிற்புடையிலேடாரத்தில் அவன் அரசனாகிய தாவித ஒன்றை சொல்லி அன்றத்தின் விண்ணப்பம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது வசலத்தில் நாம் பிடிவான் செய்கின்றோம் கருத்திரத்தில் ஒன்றை தான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கருத்துடைய மகிழ்ச்சியை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் கர்த்தனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பது அனைத்து இசைவேலர்களையும் ஆளுமை செய்து கொண்டிருந்த அரசனாகி தாவித சொல்லுகின்றார் அங்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியை பார்க்கலும் புகழ்ச்சியை பார்க்கலாம் ஒருபடி ஆசீர்வாதமாக இருக்க அறிந்து கொண்டவர் உயிதமாக தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே வாஞ்சிட்டேன் கருத்து நான் ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் கருத்து மகிழ்ச்சியை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆலோசனை நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கருத்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் சரித்திரம் என்று உலகத்தில் உணர்ந்தே இருக்கின்ற எச்சரியோ மன்னர்கள் ஆலோசி செய்து விட்டு கடந்து இன்றைக்கும் எருசலேமிலே தாலிதரசனுடைய கொடிதான் பறந்து கொண்டே இருக்கின்றன கருமையான தேவ ஜானமே அவர்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஏவன் ஒரு உயர்த்த வேண்டுமானால் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவன் கடவுளை கனம் பண்ணக்கூடியவராக இருக்க வேண்டும் என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நானும் கரம் வேண்டுமே என்னை அசட்டை பண்ணுகின்றவர்கள் கன இறைவனை அறிந்திருந்தும் கணையினம் பண்ணக்கூடிய சூழலில் ஜப வேலைகளை அசட்டை பண்ணுவது அசட்டை பண்ணுவது ஆண்டுகளை பற்றி பிறருக்கு சொல்லுகின்ற நேரங்களை அசட்டை பண்ணுவது இப்படி அசட்டை தனிக்கல்லாத மட்டும் வரும்போது அடுத்த நம்முடைய ஒரு கணை உருவாகிறது என்பதை கடனாக புரிந்து கொள்ளுங்கள் கருத்து அழைத்தது இப்படிப்பட்ட பெரியக்குண்டுகளாக இருந்தாலும் சரி யாரும் எதிர்க்காலும் தெரியுமாடு இருக்கிற மனிதர்களை எதிர்க்கவே முடியாது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உதவி வளர்வது கை விடுவார்கள் சொல்லி இருக்கிறபடி நாள் வருஷத்தின் கடைசி நாட்களில் இந்த வார்த்தை நமக்கு தரப்படுகின்றது ஆண்டு முழுவதும் நாம் எப்படி நடந்து கொண்டு வந்தோம் என்பதை உணர்ந்து பார்த்து நம்முடைய நேரங்களை தேவ செல்வத்திலே கழிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லப்படுகிறது என்பதை உங்கள் மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற சுற்றி பார்ப்பதற்கு பனிரெண்டு கோத்திரத்திலே பனிரெண்டு புதியவர்களை அழைத்து யோசுவா அனுப்புகின்றார் பிரவேசிப்பதற்கு அருகாமையில் வந்துவிட்டார்கள் செழிப்புள்ள நாடு எவ்வளவு சிறப்புள்ள நாடு என்பதை பனிரெண்டு பேரை அனுப்பினார் பனிரெண்டு பேர் காலாம் தேசத்தை சந்தித்திருந்தார்கள் அங்கே பெரிய பெரிய ஏனாக்கியிருப்ப ஜாதிகள் எல்லாம் இருக்கிறதை பார்த்தார்கள் காலேப்பு மங்கை உள்ள ஒரு பள்ளத்தாக்கலே பழத்து கிடக்கதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு இங்குள்ள பழங்களில் செலவற்றை காண்பிக்க வேண்டும் என்று அங்குள்ள மாதிரி காட்சிகளை படைக்கொண்டு ஆரஞ்சில் எடுத்துக்கொண்டு பெரிய திராட்சைக் கோலையை அறுத்து ரெண்டு பேரும் கம்பு போட்டு இந்த பண்டிகுட்டியை தீட்டுக்குவாங்க கிராமத்தில் வாயில் கட்டி காலெல்லாம் கட்டி ஒரு கம்பு போட்டு தோல்லை வச்சு கொண்டு கசாபு அடைக்கு அது மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய திராட்சைக் கோலையை வெட்டி தோழல சுமந்து கொண்டு வந்தார் சிறுவேசல் இசுலமே சாட்சி கோயிலை பெரியார் சரியாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக சாட்சியாக சொல்ல வேண்டும் என்பதற்காக பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு யோசிய காலான் தேசத்துக்கு அனுப்பினார் பத்து பேர்கள் வந்து குற்றச்சாட்சி பரப்பினார் என்று சொல்லுவேன் தெரிவிக்கின்றனர் பிரியமான தேவஜனமே இத்திரி ஆண்டுகளாக தேவிட கருத்து நன்மை பெற்றுக் கொண்ட மக்கள் பாராந்தேசத்துக்குள் பிரயசிக்க நாள் வந்த பொழுதுச்சாட்சி பரப்ப ஆரம்பித்தபடி மறுபடி இந்த வனாந்திரத்தில் சுற்றித் திருந்தார் என்று சொல்லுகின்றன ஆதிக்கடி வாழ்க்கையை தீவிரமாக முன்னேறி செய்ய முடியாததற்கு என்ன காரணம் என்பதை இன்று வேதமாக உணர்த்துகிறது என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இது நாற்பது நாள் கூட அவர்களுக்கான பிரவேசிக்க வேண்டியதாக இருந்தது அவர்கள் குறிச்சி ஆட்சி பரப்பினபடியினால் வாதத்திலிருந்து மன்னாவை பூசித்த மக்கள் மீனமா காடைகளை போன்ற மட்டங்களை மீது மட்டன்களை சாப்பிட்டவர்கள் ஞான கண்மையிலிருந்து தண்ணீரை கொடுத்த மக்கள் தேவனுடைய வார்த்தைகளை கூட வந்த ரெண்டு பேரும் சொல்லி பார்த்தாங்க இல்லப்பா செழிப்பான தேசம் அதெல்லாம் கிடையாது இங்க ஏராக்கிடு போன்ற பலத்த ஜாதிகள் அங்கே இருக்கிறார்கள் நம்மலாம் கொசு மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாட்சி கொடுத்தபடியால் கொந்தளிப்பும் அழுகையும் உண்டாகி மக்கள் எல்லாம் பின்மாறி போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தது என்று பரிசுத்த வேதாக இருக்க எண்ணாக பதிமூன்றம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கிறோம் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் மிகவும் பெரிய ஆள்கள் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிகளை போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி புத்திற்குள்ளே நாங்கள் சுற்றி வந்த சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துரிசெய்தி புறம்ப செய்தார்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்தோம் தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆள்கள் அங்கே ராட்ச பறவையான ஏனாக்கின் குமாரராஜி ராட்சசரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டிகளை போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இசை ஏற்பத்திற்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து திருச்செய்தி பரம்ப செய்தார்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இடையிடையே திருச்செய்தி பரப்பிக் கொண்டிருக்கிறோமா அது நர்ச்சியை பரப்புகிற மாதிரி உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதை என்ன அமைதியாக இருந்துவிட்டால் புதுச்சேரி மறுப்பினார்கள் தேவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியாதபடி வெளியேற்றியோ ராஜாக்களை அளித்த தேவனுடைய வளமைகளை புரிந்திருந்த போதிலும் வேளாட்சியினுடைய சந்தனிகளாகிய ராட்சசன் அங்கு இருக்கிறார்கள் நாம் இங்கே போக முடியாது என்று சொல்லி வெட்டுக்கிளிகளை போது நசுக்க போடுவாரில்லாம என்று சொல்லி துணிச்செய்தி பரப்பினார்கள் என்று பரிசுத்தாக நம்மளும் சில இடையிலே துரிச்செய்திகளை பரப்பி இருக்கின்றோம் நீங்கள் உங்களை உணர்த்தினால் தரிசனம் கொடுத்தபடினால் மன்னிப்பு கேட்டுக் கொள்வீர்கள் அந்த செய்தியை கேட்ட மக்கள் அந்த செய்தியை பரப்பிக் கொண்டே இருப்பார்கள் துரிச்செய்திகளை சொல்வதற்கு இடம் அது கருத்தரை வருத்தப்படுத்துகின்ற ஒரு காரியம் இது கருத்து சபை கருத்து வீடு கருத்து அறிந்த போதிலும் மிகவும் நல்லது ஒருவர் சொன்னார பாஸ்வேர்டு பெரிய பங்கி உட்கார்ந்து இப்பவும் பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டுறாரு எங்க இருந்தும் பண வருதம் இருக்கு அதனால பணக்காரர் எங்க இருக்கிறாங்க தேடி போறாரு சபை மக்கள் கத்திதமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் மருமகன் கட்டியிலே வீடு அது குடியிருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு நான் இதுதான் சொன்னேன் நான் ஒரு உரிமைக்காரன் நான் இந்த வீட்டில் குடியிருக்கின்றபடி நான் ஆண்டு கிராமத்தில் ஒரு துறைச்சாட்சி வரக்கூடாது இவர்கள் கட்டிலே வீடு யாரும் சொல்லிவிடக் கூடாது நாங்கள் வாடகை வீட்டிலே நிரந்தரமாக இருந்து கொள்ளுந்தோம் வீட்டை நாங்கள் பராமரித்து அறிவித்தோம் அவர்களும் அனுமதித்தார்கள் அதுக்கப்புறம் குடியிருக்கிற சவமக்கள் எல்லாருக்கும் தெரியும் கட்டி முடித்தான் இருக்கிறார்கள் அப்படி வாங்கின வீடன் வெற்றவன் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருந்த போதிலும் வழி நடந்து கொண்டிருந்தும் அவர்கள் காலம் தேசத்தை இறைவன் கொடுக்கிற தேசத்தை பார்த்து வரும்படி அனுப்பினை குறித்து திருச்செய்தி பரப்பினார்கள் என்று சொல்லி பரிசுத்தனியதாக எழுதியிருக்கின்றது அவர் திருச்செய்தி பரப்பினது மாத்திரமல்ல என்னாகும் பதினாலாம் பின்பவர்கள் நாம ஒரு தலைவரை ஏற்படுத்திக் கொண்டு பாத வாழ்க்கை வாருங்கள் என்று சொல்லி விரும்பினார்கள் மனதிலை எங்க போகும் தெரியுமா பழைய வாழ்க்கைக்கு நேராக சென்று விட முடியும் அவர் வீட்டில் கூட சீகரிக்க விரும்ப மாட்டார்கள் திருச்சேரி பரப்பு விட்டோம் என்று தெரிய வந்துவிடும் ஒரு தலைவனை அவசியம் இல்லை வாழ்க்கைக்கு அழைத்துக் கொண்ட ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு போகலாம் என்று எண்ணினது போல இன்றைக்கும் மனிதனுடைய உள்ளங்களிலே சாத்தாரப்படி கே செய்து கொண்டிருக்கின்றான் அதனால் அருமையான தேவ ஜனமியை அவர்களை பார்த்து ஆண்டவனை பிடி சொல்லவில்லை பார்த்து சொல்லுகிறார் இருந்தது போல ஒன்னோடு கூட இருப்பேன் உயிரோடு இருக்கிற நாள் தான் முன்னெடுத்து ஒருவானம் எதிர்த்து இருப்பதில் ஏனாட்சியர்களை போன்ற ஜாதிகளை கொடுத்து காலேஜ் இயேசுவான்னு சொல்லும் அவர்களை காத்திருந்த நிழல் அவர்களை விட்டு போய் தேவ வெளிப்படத்தலை பெற்ற மக்கள் வெளிப்படத்தலை பெற்ற மக்கள் தேவனுக்காக தீவிரமாக செயல்பட முடியுமே தவிர தேவனைப்பட்டு சரியாக புரிந்து மக்களுக்கு அறிவிக்க முடியுமே தவறு அப்படி இல்லாத சூழ்நிலைகளை கண்டு ஒதுங்கி போய் கொண்டே கிறிஸ்தவ சமுதாயம் அப்படித்தான் சூழல கண்டு ஒதுக்கி போய்கொண்டே இருக்கின்றது நாம் சூழல்களை காணுகின்ற வெளிப்படுத்தலை அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வாசிக்கின்ற பொழுது தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூயில் குமார்னாகும் எப்போம் தங்கள் அசனங்களை கழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திர சமஸ்தபையை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கருத்தர் அமையல் பிரியமா இருந்தால் நம்ம எந்த தேசத்திலே கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தை நம்ம கொடுப்பார் கருத்தருக்கு மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விலகிவிட்டு திறங்கி போய்விட்டது கர்தரமோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றால் காலை தேசத்துக்குள்ள உழைந்தவுடனே அங்கிருந்த அசுத்தா நீங்கள் அப்புறப்பட்டு போகிறது ஆவிக்குரிய கண்ணாள உணர்ந்திரு உணர்வுடைய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார் ஒருவர் எதிரிகள் உண்டு உலகத்திலே நம்முடைய எதிராயம் யாரை விளங்கலாமோ வந்து கருத்து நரசிங்கமாக வகைகேடு தெரிந்து கொண்டிருக்கின்றபடி நான் உயிரோடு இருக்கிற நாள ஒரு கும் இருப்பதில்லை நான் இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உணர்விட்டு வருவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை தேவனை அமிர்தமான உணர்வோடு கூட தியானிக்கின்ற மக்கள் தேவன மக்கள் சொந்தமானவர் நம்மோடு கூட இருக்கிறார் உணர்ந்து கொள்கின்ற மக்களை பார்த்து அண்டனை திருச்செய்தி பரப்புகிற மக்களை பார்த்து சொல்ல மாட்டார் என்பது உங்களுக்கு அறிவித்துக் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடிக்கடி ஒரு எதிர்ப்பு எங்கெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதோ அங்கெல்லாம் எதிர்ப்பு மக்கள் தான் நம் கடந்து வந்து சாத்தாருக்கு மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கு உருவாகிவிட்டது என்பதை அறிந்திருக்கிற பி இந்த கூட்டத்தை தடல் செய்ய வேண்டும் என்று ஆகியிலிருந்தே போராடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஊரிலே பயங்கரமான எதிர்ப்புகள் பெரிய எதிரிகளாக ஊரோடு சேர்ந்து இருக்கும் என்றார்கள் ஒரு அண்ணன் என்னால் பெற்றதுக்கு அருவாளாம் தீட்டு வந்தார் ஒரு நாள் நான் அவசரமாக உன்னித்து வருகிறேன் வாசல் எட்டி பார்த்த ஒரு நாள் அருவாள் இதை சிரிப்பு வந்துட்டு அவரை பார்த்தோட பரிதாபமா இருக்கிற அடவாளத்திட்டு நிற்கிறாரு என்ன விஷயத்திலே அவர் சொலர நான் கோபத்தில் வந்து நிற்கிறேன் நீ சிரித்துக் கொண்டு பேசுகிறாய் எத்தனை நாளைக்கு சிரிக்கிறாய் என்று பாதுகா என்னை கொழுகிறதால் அவளுக்கு என்ன கிடைக்க போறேன்னு கேட்டேன் எனக்கு ஒண்ணும் கிடைக்கணுங்கிறதுக்காக சொன்ன கொள்ளலை நீ இந்த ஊருக்கு என்னைக்கு வந்தாலும் அண்ணெல்லாம் எனக்கு சமாதானம் இல்ல அவள் ஒன்னு கொல்ல போறேன்னு சொல்லி சொன்னார் வேறு கடவுளுக்கு பாவம் செய்து பேர் சகோதரன் அவரை தேடி போனார் என்று சொல்லி ஆனால் யோசேப்பு ஏற்றுக்கொண்டது போல ஹரியான தவ தனமே முதலாக சொன்னார் முதலாவது வருவார் என்று ஞாயிற்றுக்கிழமை நிறைவேறும் சிலருக்கு மாத்தரும் தெரியும் அவர் தான் எங்களுடைய அண்ணன் என்று சொல்லி மற்றது நான் சொல்லவில்லை காரணம் என்றால் காலம் வரும்போது தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா உரக்குறமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காலே புகுமாலே கடவுள போடு மாத்திரம் சொன்னேன் என்னோட உடம்புலும் ஒரு சோட்டரசும் இருக்கின்ற வரையிலும் நான் இந்த ஊரிலே ஆண்டோடு ஒழித்து செய்து கொண்டேதான் இருப்பேன் என்னை யாருமே காரணம் என்னை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார் புரியமான தேவை கிழமை அந்த உணர்வு நம்முடைய உலகில் இருக்குமானால் நம்மை ஒருவரும் துணமாட்டார் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் அல்ல ஒரு பெரிய மனுஷன் அரசியல்வாதி அவன் போலீஸ் ஸ்டேஷன் இருப்பான் என்று சொல்லி சொல்லுவான் அதாவது போலீசாருக்கு கையான உடந்தையான ஒரு மனுஷன் பொதுமக்கள் வழக்குக்கு வரும்போது அவங்கள பேசி அவங்க காசு வாங்கி போலீசுகாரனுக்கு காசு வாங்கி கொடுத்து தண்ணி அடிக்கிற ஆசை அந்த ஆளு ஒரு ஆள் ஆனால் அந்த வழக்கு தீர்த்து நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க சாடமாடா விட்டுருங்க அப்படின்னு சொன்னா போலீஸ்கார அவர் இன்சூல்ட்டு மாறி போகும்போது அறிமுகம் முக்கியமான அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் விரோதியாக இருந்து காவல்துறையில தப்பான ரிப்போர்ட்டுகள் எல்லாம் கொடுத்து அது மாவட்ட ஆட்சித்தலைவர் போய் பீஸ் கமிட்டி எல்லாம் வைத்து அவருக்கு எல்லாம் கொடுத்தார்கள் இப்படி இருக்கும்போது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்து கொண்டே இருந்தது அவன் தான் சபைக்கு ரொம்ப வேலை எல்லாம் அவருக்குலெக்டர் வந்து சமாள கமிட்டி வந்து நடத்தும் போது தப்பிதமான ரிப்போர்ட்டுகள் கலெக்டர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கர்ப்பார்த்தமாக இருந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை கொடுக்கிறானே ஒரு பனிரெண்டு மணி ஜபத்தை முடித்துவிட்டு என்னுடைய ஜவாரை நான் தனியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் பேசினார் அந்த கடவுள் யார் என்று சொல்லிக் கேட்டார் நாங்கள் கட்சி பேரை சொல்லி பார்வல் கட்சி தலைவர் என்று சொல்ல போதேன் கண்டனிச்சு களிமண் அப்படின்னு சொன்னார் அவர் யாரு தெரியுமா மண்ணினால் மனுஷன் தான் கல் அல்ல என்று சொல்லி அன்ற ஓனத்தினால் அடுத்தபடியாக என்ன கேட்டார் நீ யாரு நான் ஒரு ஊழியக்காரனு சொல்ல வாய் தரத இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் தேவனுடைய பிள்ளைகளார் யாரா இருக்கிறார்கள் தெரியுமா ஜீவன் கற்களாக கற்களாக நாம் ஆவேக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு எழுப்பி வருகின்றபடியினால் நாம் சேர்ந்த கல்லாக இருக்கின்றோம் அது ஒரு நாள் கண்மலையாக இந்த உலகத்தை மூடப் போகின்றது கையினால் தேர்தெடுக்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையை உடைத்து அந்த கல் பறந்து பூமியை மூடிவிட்டது என்று சொல்லி தானிய எழுதியிருக்கின்றது போல இந்த உலகத்தை அடுத்தபடி சம்பவிக்கப்பட போகின்றது இப்படி என்னை கல் கண்டு கல்லுண்டு சொல்லிக் கொண்டிருந்தார் நான் இருக்கிறேன் ஆவிலுக்கு தெரியுது அந்த ராலாபுரம் ஓட்டுல அங்க இருந்து வந்து இருக்கிட்டு எல்லாரும் இறங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வெளியே புதிய ஏற்பாடு கைவிச்சிட்டு நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் ஒரு வரலாறுக்கு மேற்கிருந்து அந்த ஆளுங்க வர கிழக்கு மாற வர கிழக்கு இருந்து போய்கொண்டே இருக்கும் போது எனக்கு தெரியும் இந்த மனுஷன் வர போறான்னு பார்க்கலாம் என கூட ஆவியாத கிரி சொன்னால் நான் இப்ப ரொம்ப டம்பரா போறேன் அவனை கண்டா நான் தலை தொங்க போட்டுதான் போனோம் அப்படிப்பட்ட பயன்பான் தலை தொங்க போட்டு வர என்ன பார்க்கலன்னு சுமார் ஒரு நூறு அடிஸ்டன்ஸ் கிட்ட நெருங்கி வரும்போது அவன் எப்படி எங்க எட்டி பார்த்தான் நானும் எட்டி பார்க்கிறேன் முகத்துல என்ன பார்த்தான்னு தெரியாது தான் நான் வந்துருக்க அப்படி இடதுபோக்க ஒரு சந்தை போவது அந்த சந்தை வேகமாக இறங்கி ஓடனமாக தேவ ஜன நிகர வாழ்க்கை என்று சொல்வது பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு வாழ்க்கை அல்ல இந்த உலகத்தில் அசுத்தமான ஐக்கியமான மனுஷனுக்கு பயந்து வாழ்வதற்கான கருத்தரம் லட்சம் இறைனுடைய கற்பனைகளுக்கு பயப்படக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம் இறைவனுடைய கூலாரத்தின வாங்கிகளாக இருக்கின்றோம் எங்கிருந்தாலும் வீட்டை தேடி மக்கள் வந்து விடுகிறார்கள் இங்கு ஆலயம் மாற்றி பிள்ளைகள் வில்லேஜில் இருந்து வந்தாலும் பல பொருடைய போக மாட்டார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் சொன்னா இப்பொழுது யாரும் ஆச்சரியப்படுவார்கள் எங்கிருந்தாலும் மக்கள் வருகிறார்கள் மக்கள் வருகிறார்கள் எத்தனையோ கோயிலில் இருக்கிறவர்களுக்கு போக வேண்டுமானால் போயிருக்கலாம் உணர்வோடு நடந்து வருகின்றதையும் நடுஞ்சிமாறு பார்த்துக் கொண்டிருக்கின்றபடியினால் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருப்பதில்லை அருவாகம்பல எடுத்து தண்டைப்படும் அவசியம் கிடையாது பார்த்த வரும் அவர்கள் வீடு மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இடம் இதை பரிசுத்தமாக தேவன் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக பரலோகத்தில் உள்ள குடியரசு பெயர் இதற்கு தவித்திருக்கிறபடியால் நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம் என்ற உணர்வு நேரம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அப்படியே தேவ ஜனத்திற்கு நாம் ஈதமாக நற்சாட்சி பரப்பினார்கள் நாம் அந்த ஜனத்தை ஜெயித்து விடுவோம் காத்து நிழலுக்கு போய்விட்டது சாசு மக்களுக்கு புகழ்ந்துதான் தேவ ஜனங்களை அளிக்க போரடி வேலை தடுக்க வேண்டும் என்று போராடுகின்றதை தவிர மற்றபடி மனுஷனுக்கு அந்த எண்ணம் கிடையாது அந்த ஆகியவனிடத்தில் போராடு ஆகிவிடுகிறான் அப்படி அழிக்க வேண்டும் என்று நாங்கள் சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு அம்மா எங்களை வீட்டுக்கு கட்டாய வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் இன்று குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த அம்மாவுக்கு பதிமூன்று பிள்ளைகள் பனிரெண்டு பிள்ளைகளை வாகம் பண்ணி கொடுத்தாய்விட்டது ஆண்க பிள்ளைகள் கிடையாது பதிமூன்று பெண் குழந்தைகள் கடைசி பிள்ளைகள் பெற்றிருக்கின்றார்கள் காவடி நடப்பவர்கள் தீ நடக்கின்றவர்கள் எரிய விட்டு வணங்கப்பட்ட கூட்டங்கள் கணவன் வந்து குடியிருக்கு நான்கு மணி நேரம் கொடுத்துட்டே இருப்பார் அவர் ஓய்வு பெற்றவர் ஓய்வு பெற்ற ஒரு காசு கொடுக்க மாட்டார் இந்த அம்மா ஜவுளி ஆவாரம் கிராமங்களுக்கெல்லாம் போய் குடும்பத்தில் நடத்தி பிள்ளைகளே கூட்டம் வீட்டுக்காரருக்காக ஆலோசனை வீட்டுக்கு போட யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அடிச்சுருவார் அந்த மாதிரி தோசமான ஆளுநர் ஆண்டவருக்கு சொன்னார் புகலாம் ஒரு ரூமல் தரம் இருந்தது முழுவதும் பாட்டல் அடித்து வைத்திருக்கிறது ரெண்டு லிட்டர் பாட்டல் பெரிய பெரிய பாட்டல் அந்த ரூம் காலி பாட்டலாம் அடைந்து வைத்திருக்கிறது என்ன நடக்கணும் அடங்கிட்டு அவரும் ஏற்கனவே முந்தை சொல்லி இருக்காங்க இந்தியா இருந்து பாசிசம் வர்றாங்க பதில் சொல்லலே அவரு இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டால் நின்றுதான் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கூட்டு உங்களுக்கு தெரியும் தெரியுமோ வேத புத்தகத்தை கிடையாது எடுத்துக்கொண்டு உட்கார்ந்தார் உட்கார்ந்து என்ன சொன்னார் தெரியுமா நேற்று நாற்பீதாந்து ரெண்டு பேரும் இந்தியாவிலிருந்து முன்பாக வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு உங்களுக்கு ஆலோசனை கேட்டதாகவும் தரிசனம் கண்டேன் ஆகிய நாள் உங்களுக்கு நீங்கள் வரும்போது ஒரு வார்த்தை சொன்னீர்கள் உங்கள் வீட்டுக்காரர் பாட்டாளி அபாரியா என்று அது எனக்கு கஷ்டமாக இருந்த போதிலும் காரணத்தை நாளைக்கு நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துல சொல்லுகிறேன் என்று சிரிச்சதாய் சொல்லிவிட்டு வேற ஒண்ணும் கூட போய் வேலை எல்லாம் சிந்தி சீக்கிரம் சமையல் பண்ண சொல்லி பிரியாணி எல்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி பிற சாப்பாடு எல்லாம் என் குடிக்கிறன்னு சொல்லி என் வீட்டுக்காரர்களுக்கே தெரியா நான் சொல்லவில்லை சொன்னால் நம்ப மாட்டார்கள் என்னுடைய முதுகலே ஒரு காந்தல் போன்ற ஒரு வியாதி இருக்கு அறிந்து கொண்டே இருக்கும் அது காந்தி கொண்டே இருக்கும் இந்த நாட்டில் உள்ள எந்த மருத்துவமும் அதற்கு மருந்து முடியவில்லை குடித்து குடித்து என்னை மறந்தால் மாத்திரம் அந்த வலிமை என்னை விட்டு மாறுகின்ற அதனால் நான் குடிக்கிறேன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது காசு நான் குடித்தேன் ஓய்வு பெற்ற பிறகு ஊதிய பணத்தை குடித்துக் கொண்டே இருக்கு எங்கள் ஒரு காசு கூட கொடுக்கவில்லை அது எனக்கு வருத்தமாக தான் இருக்கும் அது ஏன் சொல்லுவான் திட்டுவான் என்பதற்காக குடும்பத்தை அடிக்கவும் செய்தார் பரிசுத்தாய் கிடைத்தது அவர்களை விட்டு போய்விட்டது எதிராளிகள் சமாதானமாக முடிச்சிருவது எதற்கு தெரியுமா நாம் தேவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்மை காணும்போது அவர்களோடு அசுத்தாவியர்களை விட்டு விலகி விடுகின்றது அவர்கள் நம்மை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் இப்படித்தான் காலைப்பும் காணாம போயிட்டு வந்த பிறகு சொல்லுகிறார்கள் அவளை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது அவர்களை நாம் மேற்கொண்டு இந்த கொள்ள முடியும் என்று சொன்னதாக நம்ம எடுத்து வாசத்திருந்திருக்கிற அவர் வெளியே போயிட்டார் சொல்லி ஜோம் அனுப்பிட்டோம் இனி நான் நாளைக்கு வருவேன் என்று சொல்லிவிட்டு போனவர் சில நாடுகள் கடித்தங்கிறது ஓடி வரயா உங்களோட நாலு நேரம் குடிக்கவேல மறந்தே போயிட்டே ஒரு விநாடியுடைய நாள் இருக்க முடியாது அது மாத்திரம் என்னுடைய முதலிருந்து வழியே போயிட்டே அந்த குடும்பங்களை எங்களை விடுவதற்கு இருப்பதில்லை அவர் சிலார் எங்கள் ஊர்ல நீங்களோடு கன்வென்ஷன் நடத்த வேண்டிய மருமக மாறுகளுக்கு ஞானி எல்லாருக்கும் நானும் ஞான போறேன் வேண்டி ஏன் இதை சொல்வது தெரியுமா அப்படி யார் நம்மை பகைப்பதற்கு ஆண்டு அனுமதி தரவில்லை இன்ன நாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்மோடு தேவன் இருக்கின்றபடி சீவார் சொல்கின்றபடியால் நம்ம அவர்கள் நர்சாட்சி கொடுக்கக்கூடியவராக தேவனை பற்றி தேவனுடைய மகத்துவங்களை பற்றி யார் கேட்கிற இல்லாத நர்சாட்சி சொல்லக்கூடியவராக மாறுங்கள் உங்களை விட்டு தேவன் விலகவே மாட்டார் துருச்சாட்சி பரப்பினால் நிச்சயமாக உங்களை விட்டு ஆண்டு விலகி போயிடுவார் அப்படி செய்யாதபடி காத்துக் கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் ஆசைப்படுகின்றோம் என்ன நடக்கும் என்று சொல்லி யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது யோசுவாவை நோக்கி நான் இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறியும்படிக்கு உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவே அறிந்து கொள்ளும் விரும்புகின்றார் நீ அவர்களோடு கூட சேர்ந்து தாழ்மையாக போக வேண்டும் என்று விரும்புகின்றார் நீ தனித்திருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்பி உன்னை மேன்மைப்படுத்தும் போது அவர்களின் பக்கமாக வந்து சாய்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார் அறிவித்து பக்கத்துட்டுக்காரர்களுக்கு எல்லாம் தெரியும் புரிந்து வைத்திருக்கார்கள் சொல்ல மாட்டார்கள் ஆரம்பத்தில் சின்ன பையனுக்கு ஒரு சில பண்பு வாங்கி கொடுத்திருந்தது இருக்கும் போது அந்த பந்து தொலைஞ்சு போச்சது நம்ம வீட்டம்மா பக்கத்து விட்டு ராஜஸ்தானி ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மாட்ட மாமி எங்க பிள்ளையனுடைய பந்த கால போட்டுட்டு வந்துட்டான் போல யாரும் எடுத்துட்டு போறாங்க வெளியே போக மாட்டோம் சின்ன பையன் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க போல சொல்ற உங்க வீட்டு பொருளை எடுத்தா நிச்சயமா பன் மடங்கு கொடுக்கணுமா உங்க ஆண்டிச்சு போட மாட்டாரு அப்படின்னு அவங்கள எப்படி எடுத்துருக்காங்க தெரிய வச்சுடுங்க அங்கே ஒரு அம்மா வந்து மீன் பிளவால் கருவாடு கொண்டு வந்திருக்கு வீட்டுல கருவாடு வாங்கிட்டு வாழைக்காய் வாங்கி வாழைக்காய் கருவாடை காசு வாழைக்காய் எடுத்து பெட்டியில போட்டு இருக்கலாம் அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை நாலு இருக்குதா ரெண்டு கொண்டு போகலான்னு கொண்டு போயிட்டாங்க போதா வயித்தால போய் வயது ஊதி முளிச்சல் அடைச்சி வாழைக்காய் வந்து கண்ணும் நாள் நின்னுட்டே இருந்திருக்க ஐயோ சங்கடம் ஆச்சரியம் பத்து பைசா எடுத்து இப்ப நிலவும் மாசுமா தாய் கதை தரம் கருவாடு கொண்டு இல்ல கருவாடு கொண்டு கருவாடு கொண்டு வந்த இடத்துல கொண்டு போனதை கொண்டு வந்திருக்கிறேன் என்ன பாட்டி அப்படி ரெண்டு மாளைக்காயை கொண்டு போயிட்டே ராத்திரி பூரா வயிறு ஊதி இப்படி எல்லாம் சங்கரமாகி உயிரி தான் போகல பிரசன பாடுகிறதையும் குறித்து அண்டர் சொல்லவில்லை இந்த வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை மக்கள் புரிந்து உங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் மக்கள் அறிந்து கொள்ளுமடிக்கு சொல்லிக்கொண்டே போக முடியும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் பக்கத்து வீட்டில் ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தார் அந்த அம்மாவுக்கு தெரியும் பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க ஆலயத்துக்கு எல்லாம் வருவார்கள் பிள்ளைகளோடு கூட ரொம்ப பெரியவர்களுக்கு ஜமெல்லாம் பண்ணுவோம் அப்படி இருக்க பொழுது ஒரு நாள் பொங்கலுக்கு முந்தின நாள் ஜாம வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு நாம இதை நாளைக்கு இன்றைக்கே பாயசம் வச்சு கொடுத்துருந்து தனியா ஜாமான் வாங்கிட்டு வந்துருக்காங்க பாயசம் தனியா வாங்கிட்டு வந்து பாயசம் வைக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு தேங்காய் அடிச்சு பாலு துளி எடுத்து ஊத்திடும் சொல்லி தேங்காய் குண்டுச்சுட்டாதுன்னா குத்து முன்னால எல்லா பொருளும் வச்சும்போது தேங்காய் அங்க போயிட்டு இப்ப அதிலிருந்து தேங்காய் எடுத்து நினைக்கல மற்ற போனியா தான் தேங்காய் எடுத்து அடிக்கிற நேரத்தில் ஏசுக்கிறது அடிக்க தேங்காயை உடைக்காதே என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ விற்கு படைத்ததை கொடுக்க போகிறாயா என்று கேட்டதாகவும் அப்படியே பதறி போய் தேங்காய் அறுவாய்களை போட்டுவிட்டு வீட்டில் ஓடி வந்து கதறி அழுத சொல்லி இருக்கிறார்கள் உங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் வைத்து கண்டுபிடித்து அதை தடுக்கிறார் என்று சொன்னால் உலகத்திலே கிடையாது மேல்மைப்படுத்தும்படியாக கருத்து அழைத்திருக்கிறபடியால் நீ அவர்களோடு கூட சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடி தீவாளி கழித்துக் கொண்டிருக்காது கிறிஸ்தவ ஆலயத்தில் விளம்பர பலகையில் எழுதி போட்டிருக்கிறார்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்து அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்களும் சேர்ந்து பொங்கலிட போறோம் தீவாளி கொண்டாட போறோம் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கின்றால் யோசி இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நமக்கும் அந்த வாக்கு திட்டங்களை தந்திருக்கிறபடி நான் மிகவும் மகிழ்ச்சிகரமாக அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு வாசிக்கலாம் என்னவென்றால் உள்ள யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடுவிடுகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக இருக்கும் என்றால் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்க புறப்பட்டார்கள் ஆசாரிகள் உடன்படிக்கை பற்றி ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் பெட்டி சுமைக்கிற ஆசாரிய கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடுவிடுகிற தண்ணீர் நின்று சாத்தாருக்கு ஆதார் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது உப்புக்கடல் என சமமான வெளியில் கடலுக்கு ஓடிவிடும் ஓடித்து அப்பொழுது ஜனங்கள் எரிஹோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் சகேல ஜனங்களும் யோராளை கடந்து தீர்மளவும் கட்டட உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசிரியர்கள் யோராளின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே கால் உண்டி நிற்கும் போது இஸ்ரோவே எல்லோரும் தண்ணீரற்ற உணர்ந்த தரை இந்த இசியல் மக்கள் மத்தியிலே நான் உன்னை கரம் பண்ணுவேன் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று பேசி ஒரு ஆளுநதி அறுப்பு காலத்தில் புரண்டு தண்ணீர் தேவை இல்லாத வயலெல்லாம் விளைந்து போயிட்டது அதனால் தண்ணீர் இல்லாமல் நதியில் ஓடிக்கொண்டிருந்த அப்படினால் கரை புரண்டு யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருந்த நேரம் அப்பொழுது காட்டாறு மாதிரி ஒரு தான் நதி ஓடும் கலிலியா கடலில் இருந்து மறுகால் புகின்ற இடம் தான் யோர்தான் கடந்துடலில் விழுது சவக்கடலில் அப்படிப்பட்ட பயங்கரமான இழுப்போடு நிறைந்தது நடந்து போனால் கல்களை நம்மளை புரட்டி விட்டுவிடும் அங்கிருந்து பனிரண்டு கல்களை எடுத்துக்கொண்டு நட்டு வைத்தார் அப்படிப்பட்டால் ஆசாரியர்கள் உடன்படிக்கப்பட்டு சுமக்கின்ற கால்கள் படட்டும் பட்ட உடனே ஓரானதி பின்னிட்டு திரும்ப அவர் வைத்திருந்தார் கடக்க போகின்றோம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அப்படி ஆகிவிட்டதுலாத உலர்ந்த தரும் நடந்தது போல நடந்து போனார்கள் என்று தெரியிருக்கிறது ஊசியோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் ஊசியனுடைய காலத்தில் சுமந்திரம் சமுத்திர பிரிந்தது இஸ்ரோவேல் மக்கள் உலர்ந்த துறையில் நடந்த போது போல போனார்கள் என்று யாத்திராகும் அதிகாரம் இஸ்ரோவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையில் நடந்து வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஜனமர்களுக்கு மதிலாக நின்றது என்று உலர்ந்த தரையில் நடந்த போதில் போனார்கள் சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் இனி ஒரு நாசிகன் ஆராய்ச்சி செய்து பார்த்துவிட்டு கடலுக்குள்ளி பழங்களும் மேடுகளும் தான் இருக்குமே உலர்ந்த தரையாக அது ரோடு மாதிரி போட்டு வைத்திருக்க முடியாதவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துவிட்டு இத்தனை லட்சம் மக்களும் ஆடுபாடுகளும் நடந்துக வேண்டுமான குறைந்தபட்சம் இத்தனடி அகலத்துக்கு ஒரு ரோடு இருந்திருக்க வேண்டும் அப்படி தான் போக முடியும் இருந்தால்தான் தண்ணீர் வடிந்திருக்க முடியும் அப்படி கடலுக்குள் இருக்க முடியாது கடல் அப்படி அலம்பிக்கொண்டே மண்ணுகள் எல்லாம் சுரண்டி எடுத்து எடுத்து கரையில கொண்டு குவித்துக் கொண்டே இருக்கின்றது ஆகையினால கள்ளமும் தான் கடலுக்குள்ளே இருக்குமே தவிர இப்படி உலர்ந்த சமமாக ரோடு போன்றிருக்காது என்று சொல்லி நாசிகன் ஒரு ஆராய்ச்சி பண்ணினான் வெறு தனியே ஆராய்ச்சி போடுகிறார்கள் சிலர் பிரசங்க பண்ணுவதற்காக மாத்திரம் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் சிலர் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் சிலர் வேதத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக ஆராய்ச்சி பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இதற்காக ஆராய்ச்சி பண்ணுகிறோம் என்பதை கட்டளைகளை கை கொள்வதற்காக செய்ய வேண்டும் நாம் கை எந்தெந்த கட்டளை கொடுக்கப்படும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணும்படியாக உடைய ஆலயத்தில் வாசல் பண்ணும்படி நான் விரும்புகிறேன் அவையே கடவுள்தரத்தில் நாடுவேன் என்று சொல்லி அரசனாகி தாவித்து சொல்லுகின்றார் ஏழு ஆராய்ச்சியெல்லாம் அப்படி இருக்கட்டும் எனக்கு ஜபிக்கிறார்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறார்கள் நம்ம அப்படி இல்லாம கட்டளைகள் நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பரலகம் சொல்வதற்கு என்னென்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது அப்படி இந்த நாசியின் வேதத்தை ஆராய்ச்சி செய்தபொழுது அவன் மூன்று காரியங்கள் குற்றமாக கண்டுபிடித்தான் எது தெரியுமா ஒன்று சுதந்திர சமுத்திரத்திலே உணர்ந்த தரையாக நடந்து வந்தது இரண்டாவது சோத கோவராவை அளிக்கும்போது லோகத்தினுடைய மனைவி உப்புத்தூடாக ஆனால் என்று சொல்வது மூன்றாவது நோயாளி மணி காலத்தில் செய்யப்பட்ட பேளை அது கொப்பேறு மரத்தினால் செய்யப்பட்டது என்று எழுதியிருக்கின்றது ஏன் வேறு மரத்தில் செய்திருக்கக் கூடாதா இன்னொரு மூன்றை ஆராய்ச்சி பணி பார்த்து ஜெர்மனியில ஒரு கிறிஸ்தவனுடைய கான்பரன் பிஷப் கான்பரன்ஸ் நடக்கும்பொழுது பொய் என்று நான் நிரூபிக்கப்போகிறேன் எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்தாலும் எழுதியிருக்கிறவர்கள் உண்மை அல்ல என்று நிரூபிப்பதுதான் என்னுடைய வேலை என்று சொல்லி சொன்னாராம் ஒருவர் தாம்பி அவன் சீக்கிரமாக செய்யுங்க சீக்கிரமாக செய்தவர்கள் தான் உண்மை என்று உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி சொன்னால் அவன் ஆரம்பித்தான் பல லட்சம் கோடி செலவழித்து ஒரு நீர்மழ்கிப்ப விலக்கிங்கி அந்த நீர்மூழ்கி கப்பலை கடலுக்குள்ளே விட்டு எந்த இடத்திலே மக்கள் இறங்கினார்கள் எந்த இடத்தில் வெளியே வந்தார்கள் எழுதியிருக்கின்றது அதற்குடாக ஓட்டிக் கொண்டு போகும்பொழுது அங்கிருந்து ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாலும் சார் நீங்கள் சொல்லுகிறபடியா வேதத்தில் எழுதியிருக்கின்றபடியே ரோடு அமைத்து இருக்கின்றது அந்த ரோடு அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது யார் போட்டது தெரியுமா இரவு நாகி ஆண்டு வார்த்தையினால் நடந்து போவதற்கு ஆராய்ச்சி பண்ணி முடித்தவுடனே அவருக்கு அசை உண்டாகிவிட்டது எப்படி யார் போட்டிருக்க முடியும் எந்த ஆராய்ச்சி பண்ணி எடுக்க முடியாத சோதகமராந்து அந்த லோத்தினுடைய மனைவி தூணை உடைத்து மழையை பெய்தால் உப்பாக இருந்தால் கரைந்து போயிருக்க முடியும் அது வேற ஒரு கல்லை வைத்து உப்பு தூடாக வைத்திருப்பார் சேர்க்கை கல்லாக இருக்கும் அங்கிருந்து ஒரு மலையில் அப்படி மழையாகவே நின்று கொண்டிருக்கின்றது அது உடைத்து வாயிலை போட்டு பார்த்த பிறகு உப்பாக இருக்கின்றபடினால் இது உண்மை என்று சொல்லி ஒத்துக்கொண்டான் மூன்றாவது ஆக அராத்து மலையில் உள்ள அந்த பேழையானது இன்றைக்கு ரஷ்யாவில் உள்ள வைத்திருக்கிறதா அங்கு சென்று அங்க வனவலாக ஆராய்சியாளர்களை கூட்டிட்டு போய் அதாவது அந்த மரத்தினுடைய தோலை உடைத்து மனத்தை பார்த்தோன்னு என்ன மரம் என்று சொல்லுவோம் ஆசாரிகளுக்கு கார்பெண்டர்களுக்கு நிறைய மரத்தை பேர் தெரியும் அவர்கள் பயன்படுத்தின மரத்தை தான் தெரியும் பயன்படுத்தாத மரத்தை அவள் கண்டுகொள்ள முடியாது அப்படி வனவலாக ஆராய்ச்சியாளர்களை கூட்டிக் கொண்டு போய் இந்த மரம் கொப்பேர் மரம் தானா ஏன் கொப்பேர் மரத்தினால் ஏன் செய்ய வேண்டும் மரத்தை உடைத்து ஆர்சிதார்களாம் இத்தனை ஆண்டுகளான பிறகும் இது கட்டுப்போகாமல் என்ன காரணம் தெரியுமா இருக்கிற மற்ற எல்லா மரங்களும் உளுத்து அப்படியே சாம்பலாக போய்விட முடியும் இந்த மரம் அப்படி உளுத்து போகாத ஒரு தன்மையுடையது ஆகையினால் அது கொப்பேர மரத்தில் செய்திருக்கிறது என்று தெரிந்த உடனே அவன் அந்த பேருடைய முனிநிலத்திலே ஐயா எடுத்து வெளியிடுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி கேட்டு ராஜாஜி ராஜா என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு கிங் ஆஃப் கிங் என்று ஒரு படம் வந்தது அது முழுவதும் இந்த வேத புத்தகத்தினுடைய என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள வந்த மீதமாக இறைவன்படி ஜனங்களை மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறார் நடந்து போனால் போல உண்மையோடு கூட நான் இருப்பேன் இன்று திருச்செமையிலமான மேன்மைகளை கத்தர் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்து செய்ய போறார் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த யோக்சவாவுக்கு செய்த ஒரு பெரிய அற்புதத்தை வாசியுங்கள் புத்தூன்றாம் அதிகாரம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் அவசரங்கள் முன்பாக ஒப்பு கொடுக்கிறேன் பேசி சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளதாட்டி மேலும் தழைத்து நில்லுங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் தங்க நீதியை தழிவிட்டு மட்டும் சூரியன் தழைத்தது கூட்ட நாற்பது ஆண்டு மனாந்திரத்தில் அலைந்து மடிந்து போய்விட்டது உங்களுடைய சந்ததிகளை அழைத்து கொண்டு போய் விதமான அற்புதங்களை கருத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறே கருத்தர் நோக்கி பேசி பின்பு இஸ்ரோவேலின் கண்களுக்கு முன்பாக நான் இந்த மக்களை யுத்தம் செய்து அழைக்கும் வரையில் சூரியனும் சூரியன் அஸ்தமிக்க கூடாது சந்தனும் வெளியே வரக்கூடாது அஸ்தமித்தவுடனே யுத்தத்தை நிறுத்திவிட வேண்டும் அது யுத்தத்தினுடைய ஒரு மரபு அந்த கையால் யுத்தங்கள் காலயுத்தங்கள் அப்படித்தான் கூலிக்குதான் ஆட்களை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க அந்த நாளைக்கு காலா யுத்தனர் வேலைக்கு போற மாதிரி அப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டு விடத்தில் சொல்கிறார் இந்த யுத்தம் மொழிகின்ற வரையிலும் இந்த சூரியன் அசமிக்க கூடாது சந்திரனு வரக்கூடாது நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவிடத்தில் பேசி பின்பு அவர் இஸ்ரோவேல் மக்களை பார்த்து இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக எழுதியிருக்கிறார் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது அதை கண்டுபிடித்திருக்கிறார் எல்லா கோளங்களைப் போல சூரியனும் சந்தர்ந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கே யோசியா சொல்லுகின்ற அமிதமான ஞானங்களை கற்றுக்கொண்ட தேவண்ட மனுஷனாக இருந்தார்கள் என்று சுத்தவேதம் சொல்லுகிறது அப்பொழுது ஜனங்கள் சத்திர கிழக்கு தீதியை சூரியன் தரித்தது சந்தர்ணம் நின்றது இது யாசிரியின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்கூறிய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்று கொண்டே இருந்தது பன்னிரண்டு மணி நேரம் சூரியன் நின்று கொண்டே உடனே கம்ப்யூட்டர் முந்தின காலங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அதை ஏல் பல் அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலை கணித பேராசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து அப்படியானால் சூரியன் ஒரு தடவை சுற்றும்பொழுது இதமாக ஒரு நாள் ஆயிருக்கிறது அல்லவா அப்படி ஏதோ இத்தனை வருடங்களாக எத்தனை தடவை சூரியன் சுற்றி இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று கம்ப்யூட்டர் ஆராய்ச்சி பண்ணின ஒரு பகல் போக நிமிஷம் தாமதமாக இருக்கிறது ஓட்டத்தில் என்று கண்டுபிடித்தார்களாம் ஆச்சரியமாக ஆராய்ச்சி தோல்வி அப்படியான பைபிள்ல ஒரு தான் எழுதியிருக்கிறது இன்னொரு புத்தகத்திலே இசை கே ராஜாவுக்கு அடையாளம் கொடுக்கும் போது பத்து நிமிடம் பின்னால திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொன்னதாக ஒரு வசனம் இருக்கிறது என்று காண்பித்தி எட்டாவது அதிகாரம் என்றார் கர்த்தர் செய்வார் என்பதற்கு கர்த்தால் உனக்கு அடையாளமாயிருக்கும் என்று சொல் என்றார் சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை பத்து பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார் வார்த்த கருத்துறை செய் அடையாள இருக்கும் என்று சொல்கின்றார் அப்படியே கடிகாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை பத்து பாகை தேய்மீழ் பார்த்து நிமிடம் பின்னால திரும்பிவிட்டதா இது மறைவிடத்தில் இது கதைக்காக எழுதப்பட்டதல்ல நடந்த சம்பவங்கள் மணியுடைய வார்த்தைகளை கேட்டு கடவுள் விதமாக இயற்கைகளை கட்டுப்படுத்துகிறார் என்று பரிசுத்தன் சொல்லுகின்றது என்பதைத்துவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக இவர்களால் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அடுத்தபடி செய்ய போறார் என்பதை அறிவித்துக் கொள்ள போகின்றோம் ஆகினால் திருச்செவெண் பிள்ளைகள் ஆகிய நாம் மேன்மையான இடத்தில் இருக்கின்றோம் மேன்மையான அனுபவத்துக்குள் இருக்கிறோம் இறைவன் நம்மோடு வாசம் செய்யபடியான மாவீரம் அணிந்திருக்கின்றபடியினால் இந்த அனுபவத்தை காத்துக்கொள்வதற்கு தேவனுடைய கட்டளைகளை ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும் அதிகமாக வாங்கித்து நாட வேண்டும் திருச்சியை பற்றி தெய்வீகத்தை பற்றி நறச்செய்திகள் என்று ஆவியான விரும்புகின்றபடி நாம் அப்படி செய்து கொண்டிருப்போம் கருத்தர் ஒரு புரிய காரியத்தை செய்ய போகின்றார் சிலவேல் மக்களுக்கு முன்பாகப்படுத்துவார் என்று சொன்னது இன்றைய உலகத்திலேயே துணிச்சலே மேன்மைப்படுத்தக்கூடிய வேலை நெருங்கி வந்துவிட்டது மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது எங்க ஒரு கொஞ்சம் எல்லாரும் போட்டி கனெக்ஷன்லாம் போடுறாங்க தீவில்ப்படுத்துறாங்க நீங்க எல்லாம் ஒண்ணு படி செய்யறது இல்லையா சொல்லி கேட்கிறார்கள் கடவுள் நமக்கு அந்த அனுமதி தரவில்லை அதனால் புரியமான தேவ ஜனமே என்ற வேலை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது போல மோசியோடு இருந்தது போல உன்னோடு நான் உன்னை விட்டு மெல்ல போது வாக்குத்தையும் திருச்சி எல்லாருக்கும் எம் மக்கள் இதை பற்றி நாட்களையும் கருத்திற்கு பிரியமாக செலவு செய்து வரக்கூடிய புதிய ஆண்டில் புதிய வாக்குத்திட்டங்களை பெற்று புதிய தீர்மானத்தோடு இறைவனமை கொண்டு உலகத்திலும் மகிழ்வுபட வேண்டும் என்னை உணர்வோடு ஆக்கி அமைத்துக் கொள்ள யாவர ஆய்வுப்படுத்திக் கொள்வோம் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாளே ஆமாம்